நட்டுணையின் ஒருக்காக திருச்சியிலிருந்து அணுகித்தன ஆசை முடியும் கட்டத்தில் தான் அமைதி பிறக்கிறது ஆம் ஆசை முடியும் கட்டத்தில் தான் அமைதி பிறக்கிறது என்கிறார் எட்வெஸ் நன்றி வணக்கம்